இசைக்கேலை போல கத்துடைய கரம் நம்ம வந்து அமர வேண்டும் எசை கேளுக்கு கரம் அவன் மேல் அமர்ந்தது அவன் தேவ தரிசனங்களைக் கண்டான் மூணாம் ஒன்று மூணு எசை கேள் குறிக்கப்பட்ட டைமில் தான் அவனுக்கு இந்த இது நடந்தது ஐந்தாம் தேதியில் கத்தோடைய கரம் அவன் மேல் வந்து அமருது அதுதான் அவனுடைய லைஃப்லைய டேர்னிங் பாயிண்ட்டு முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் அஞ்சாம் தேதி கேபார் நதி அண்டையில் சிறைப்பட்ட ஒரு நடுவில் இருக்கும் பொழுது அப்போ தான் கத்தடைய கரம் இவன் மேலே வந்து அமருது நாற்பத்தெட்டு அதிகான எழுது தீர்க்கு தரிசனம் ஒரு பெரிய தீர்க்கு தரிசியாக மாறினான் அது வரைக்கும் அவனுடைய என்ன இல்லை முன்னேற்றங்கள் இல்லை மாற்றங்கள் இல்லை அப்படி தான் இருந்தான் அதே போலதான் ஏசாயா அவன் லைஃப்பில் கூட அவன் அசுத்த உதரவில் மனுஷன் அசுத்த உதவிகள் உள்ள மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் ஆனால் அந்த அக்னி அவனை இறங்கி தொட்டுச்சு அதோடு அவன் லைஃபு டேனிங் ஆகிடுச்சு நாம் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் கத்தோடைய கரம் நம்மல் அமரும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை திரும்புகிறது வாழ்க்கை பயணம் திரும்புகிறது இல்லாவிட்டால் சரியான பாதையில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது என்பது கத்தடைய கரம் நம்மளை வந்து அமருதல் ஆண்டோடைய கரம் நம்ம மேல் வந்து அமருகிற ஒரு லைஃப் இருக்கு அந்த கரம் நம்மோடு இருக்கும்போது தான் நம்முடைய லைஃப்பில் சேஞ்சஸ் உண்டாகும் கற்றுடைய கரம் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு புதுமையாய் மாறும் கத்தடைய கரம் நம்மோடு நமக்கு ஒரு புதுமையான காரியம் நடக்காது லுக்கா ஒன்று அறுபத்தி ஆறு ஒரு குறிக்கப்பட்ட வயசுக்கு பிறகு கத்தனிங் ஆயிடுச்சு எப்பவுமே கத்தடைய கொஞ்ச நாள் கத்தடைய அதனாலதான் அவனுடைய பிறப்பில் இருந்தே என்ன கிடையாது தோல்வியே கிடையாது ஸ்டார்டிங் ஸ்டேஜே கத்தடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது அதனால் அவனுக்கு தோல்வி கிடையாது பிரச்சனை கிடையாது அவனோடு கூட இருக்கிற அந்த கரம் அவனை அருமையாக கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு இதுதான் இங்கே நடந்துவிட்ட முக்கியமான காரியம் அப்போ கத்தடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு வந்து அமர்ந்துச்சுன்னா சின்ன பிள்ளைகள்லேருந்தே அவங்கட லைன் எப்படிதான் இருக்கும் டிவைனாகவே போய்கிட்டே இருக்கும் இல்லை நம்ம புதுசாக தான் ரசிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கத்தடைய கரம் வந்த பிறகு நம்முடைய லைஃப் மாறும் இப்போ எசைகளுக்கெல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட டயத்தில் தான் இந்த அனுபவம் கிடைச்சிது அதோடு அவனுடைய லைஃப்பில் டோட்டல் மாற்றம் சுத்தமாக மாறிடுச்சு அடிக்கடி சொல்லுவாங்க கத்தடையக்காரம் என் மேல் வந்து அமர்ந்தது கத்தடைய கரம் என்மேல் வந்து அமர்ந்தது இது அவனுடைய பழக்கம் ஆயிடுச்சு எப்பெல்லாம் கத்தடையக்காரம் அவன் மேலே வந்து அமருதோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு உள்ள தரிசனங்களும் தெய்வீகமான அனுபவங்களும் அவனுக்குள்ளே மகிமையான காரியங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும் கத்தடைய கரம் என்பது அவனை நடத்தினது அவனை போதித்தது அவனை சரியான பாதையில் கொண்டு சென்று கொண்டே இருந்தது கத்தோடைய கரம் வந்து அமர்ந்த பிறகு அவனுக்கு கத்தோடைய வார்த்தை அடிக்கடி உண்டானது அடிக்கடி கற்றுடைய வார்த்தை நீங்கள் அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் கத்தடைய வார்த்தை ரெண்டாம் வசனம் முதலாம் வசனத்தில் அவர் அவனை நோக்கி மூணாம் வசனம் முதலாம் வசனத்தில் அவர் அவனை என்னை நோக்கி நாலாம் அதிகாரம் மனு உத்திரனை அவன்கிட்ட அஞ்சாம் அதிகாரம் மனு ஆறாம் அதிகாரம் கத்தடைய வார்த்தை எனக்கு ஏழாம் அதிகாரம் கத்தடைய வார்த்தை எனக்கு இப்போ இப்படி இப்படியே எட்டாம் வச அதிக ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் என் காதுகள் கேட்க மகாசத்தமாய் பேசினார் இதுலேருந்து என்ன விளங்குகிறோன்னா கத்தடைய கரம் வந்து ஒரு மனிதன் மேலே அமர்ந்துச்சுன்னா அது சின்ன பிள்ளையாக இருந்தால் அப்போ இருந்தே அவன் லைஃப் அருமையாக இருக்கும் வால் விபிராயத்தில்னா அதுலேருந்தே அவனுடைய லைஃப் நல்லாயிருக்கும் முதிர் வயதுலனா அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை மகிமையாக இருக்கும் நம்ம இப்போ ஜோம் நம்ம மேலே கத்தோடைய கரம் இருக்கணும் கத்தோடைய கரம் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய லைஃப்லேயும் நல்ல ஒரு சேஞ்ச் உண்டாகும் ஆண்டோருடைய மகிமையான ஒரு அனுபவம் நமக்கும் உண்டாகும் கத்தோடைய கரம் நம்ம கூட இருந்தால் மகத்தான காரியங்கள் சபைக்குள்ளே நடக்கும் கத்தடையக்காரம் நம்முடைய நம்மோடு இருந்துச்சு இந்த ஆத்மாக்கள் தான் தானாக வருவாங்க ஜனங்கள் சபைக்குள்ளே வந்து நிரம்புவாங்க கத்தடையக்காரன் அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது சிலரில் பதினொன்னில் இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த ஊழியத்தில் ஒரு நார்மல் ஸ்டேஜ் தான் போச்சு அப்போ கத்தடையக்காரம் இருந்ததுனால ஜனங்கள் வந்து தாங்க பார்த்தீங்களா தீர்க்கதரசனா வெறும் லைஃப் நம்முடைய லைஃப் மாத்திரம் மாத்திரம் மாத்திரம் இல்ல அப்போ சில பதினொன்னு படி ஆத்துமாக்கள் ரட்சிப்பு அடைந்தாங்க அப்ப நமக்கும் மாற்றம் ஊழியத்திலும் மாற்றம் நமக்கும் முன்னேற்றம் ஊழியத்திலையும் முன்னேற்றம் நமக்கும் ஒரு லைனிங் பாயிண்ட் ஊழியத்திலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுதான் கத்தோடைய கரத்தினுடைய ஒரு மகத்தான ஒரு செயல் ஜோமன்லாம எல்லாரும் அந்தவரே அந்த கேபார் நதி அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் அவன் இதுல இன்னொரு விதத்தில் பார்த்தா அவன் யார் ஒரு அடிமை சிறைப்பட்டவன் கைது செய்யப்பட்ட ஒரு அடிமை அவன் அதுபோல நம்முடைய சரீரத்தில் சில வேதனைகள் இருக்கலாம் மனசில் சில சிறையிருப்பின் அனுபவங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில் சில தோல்விகள் இருக்கலாம் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் பிசாசின் போராட்டம் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு போஷன் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் நான் நினசித்தேன் இருந்தேன் அதுபோல் நமக்குள்ளேயும் பல சிறையிருப்பு தோல்வி பலவீனம் புத்தீனம் பாவம் அக்கிரமம் நமக்குள்ளேயே சில விதமான நஷ்டங்கள் அதைரியங்கள் மனசாட்சியில் உள்ள போராட்டங்கள் இப்படி பல தோல்விகள் இருக்கலாம் இது ஒரு சைடு இது ஒரு சைடில் இருந்தாலும் அவன் வாழ்க்கையை மாற்றுகிற வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிற ஆவியானவர் வந்து அவன் கத்தோடைய கரம் அவன் மேல அமர்ந்து டோட்டலாக மாற்றிடுச்சு அதுபோல நம்முடைய ஜீவியத்திலையும் அறிவீனங்கள் உண்டாகும் அதை வச்சுக்கிட்டு வாசற்படி உண்டு வீட்டுக்கு வீடு சாக்கடை உண்டு அதெல்லாம் நீங்க பத்தி கவலையப்படாது தோல்விகள் பலவீனங்கள் எல்லாம் கத்தரை சரி செய்யும் போது எல்லாமே நெஞ்சிடும் ஒரே வார்த்தை உன் பாவம் நீங்கி உன் அக்கிரமம் நிவர்த்தியானது அவ்வளோ அதோட அந்த சாப்டர் க்ளோஸ் அது ஒரு டைம் வரும்போது கத்தரை அதெல்லாம் கிளியர் பண்ணி விடுவார் ஆனால் இவைங்களுக்கு மத்தியில் கத்தோடைய கரம் நம்ம மேலே உட்காரணும் நம்மளே இப்போ ஓரளவு வயசானவங்க உட்கார்ந்துருக்கும் நம்ம மேலே ஒரு பக்குவம் அடைந்தவங்க நம்ம மேலே கத்தோடைய கரம் வந்து அமர்ந்துச்சுன்னா நம்முடைய ஊழியை மாறிடும் நம்முடைய வாழ்க்கை தன்மையும் மாறும் அதே போல் பிள்ளைகள் மத்தியில் கத்தோடைய கரம் வந்துச்சுன்னா சின்ன பிராயத்திலே அந்த பிள்ளைகளுடைய லைஃப்பை நெஞ்சிடும் மாறி அப்படிப்பட்ட கத்துடைய கரம் வேத வசனத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட தேவனுடைய கரம் இந்த நாட்களில் நம்ம நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய விசுவாசிகள் மேலும் அமர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தனக்கு தேவனுக்கு ஏத்து பக்கமாய் பூர்ணமாய் திருப்பி விடும் முடியோ அனுவ கத்துடைய கரம் எஸ் ஏகளுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டதே சுவாமி கத்துடைய கரம் யோவானுடைய வாழ்க்கையை உருவாக்கி விட்டதே சுவாமி கத்துடைய கரம் ஊழியத்தை வளர்த்து விட்டதே கதா இந்த நாட்கள் கரம் எங்கள் மேல வந்து அமர முடியும் எங்கள் ஊழியத்தை மாற்றக்கூடிய ஜீவியத்தை மாற்றக்கூடிய நல்ல ஜோ பண்ணுங்க ஆண்டுடைய கரம் நம்ம மேல நம்ம களிமண்ணா மாறும் அப்ப என்ன செய்வாரு அப்ப என்ன செய்வாரு உருவாக்குவார் அருமையான ஒரு பாத்திரமாய் நம்மை வனைவார் ஒருவேளை கெட்டு போயிட்டுனா அவரே இன்னும் திருத்தமாய் என்ன செய்வார் அருமையாய் செய்வார் அப்படி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெயிச்சு பாருங்க நமக்கு ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளே நடக்கும் அப்போ நம்ம பிள்ளைகள் மேலே இறங்கிச்சுனா எப்படி இருக்கும் ஒவ்வொரு பையன் மேல ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இல்லை குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பானவர்கள் தடுமாறி நின்றுட்டு இருக்கும்போது கத்தரைக்காரன் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஒவ்வொரு ஊழியர்காரங்களுக்குள்ள வரும்போது இதுவரைக்கும் இருந்த ஊழியத்தை விட அவங்களுடைய ஊழியத்தில ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் கத்தாவே என் மேல என் பிள்ளைகள் மேல என் குடும்பத்தார் மேல சபையார் மேல ஊழியர்கள் மேல எல்லாரும் எல்லாரையும் களிமண்ணாய் மாற்றி அருமையாய் உருவாக்கம் உபயோகம் ஒருமைப்படுறீங்க ஆவியில எத்தனை பேர் ஒன்னா சாகுறி உண்மையாவே கத்தடைய கரம் கட்டு போகாது சீர்கட்டு போகாது வலித்து போகாது அப்படி இருந்தாலும் அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி விசுவாசித்து வாஞ்சித்து போராடி உரிமை பாராட்டி ஜோ பண்ணுங்க தேவனே சரிப்படுத்தும் உருவாக்கும் உருவாக்கும் உருவாக்கும் ஒவ்வொரு புருஷர்கள் மேலும் ஒவ்வொரு மனைவிகள் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு வயோதிபர்கள் மேலும் ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் ஊழியர்கள் மேலும் அமருவதாது ஆமே இந்த நாட்கள்ல கத்துடைய கரம் இசை கேலின் மேலே அமர்ந்தது போல யோவான் சனன் அமர்ந்தது போல நம்மேலும் நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து அவரே ஆளுகை செய்ய முடியாது சில காரியங்கள் அப்படி இந்த கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு கிணத்துல கல் போட்டால் கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக கலக்கமாக இருக்கும் அது பிறகு ஒன்றுமே இருக்காது அவ்வளோதான் அது போய் காலத்துக்கு அங்கேயே செட்டில் சில ஜபங்கள் சில காரியங்கள் சில கா சில பிரச்சனைகள் கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே நிற்கிது இதை கற்றுறதான் என்ன செய்யணும் நியாயம் விசாரிக்கணும் அவர் உட்காந்து நியாயம் விசாரித்தாதான் இது கிளியராகும் முருத காய் அந்த ரெண்டு பேர் தவறு செய்யும்போது அதை ராஜாவுக்கு விஷயத்தில் தெரியப்படுத்தினான் பட் அதுக்கு அவனுக்கு என்ன கிடைக்கல ஆ ஒன்றுமே கிடைக்கல அப்படி போயிடுச்சு அது அப்படிதான் பைபிள் சொல்லுது எஸ்தர் பிராசப்பட்டு அதை செயல்படுத்த முருதுகாய்க்கு ஒண்ணுமே நிசையில கிடைக்கல ஆறாம் அதிகாரம் முதலாவசம் ராஜாவுக்கு கத்திர நிசையில் தூக்கத்தை வர விடாமல் ஒரு நைட்டு கிளப்புனார் அவன் நேராக வந்து உட்காந்தவன் ஏதாவது குடிச்சிட்டு வெறிச்சுட்டு மாம்சீகமாக நினஞ்சிருக்கலாம் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கலாம் அவன் அப்படி வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ எடுத்துகிட்டான் நாலாக அவன் புத்தகத்தை தூட்டிக்கிட்டான் அப்படி தேசத்தில் என்ன நடந்துச்சுன்னு இப்படி படிச்சுக்கிட்டே இந்த செய்தி வந்துச்சு அப்போ கேட்குறான் இவனுக்கு எதாவது பண்ணப்பட்டதா இல்லை உடனே அடுத்த செகண்ட் என்ன சேஞ்ச் உண்டாயிருச்சு அதுபோல் நம்ம ஜபம்லாம் பல்லவத்தில் எத்தனாந்தேதி எத்தனை மணிக்கு இவன் கண்ணீர் விட்டான் இவன் துக்கப்பட்டான் இவன் வேதனை போட்டான் உபவாசம் போட்டான் அழுது ஜபித்தான் இதெல்லாம் என்ன இருக்கு ஆ எழுதிருக்கு ஒரே காரியத்துக்காக மூணு வருஷமாக அழுதுகிட்ருக்கான் ஒரே காரியத்துக்காக ரெண்டு வருஷம் அழுதுகிட்ருக்கான் இப்போ ஒரு பிள்ளை இல்லை ஒரு குடும்பத்துக்கு குடும்பத்தார் பிள்ளை பிறகு வரைக்கும் சொல்லுங்க பிள்ளை பிறகு வரைக்கும் அவன் ஜபம் பண்ணிட்டே தான் இருப்பான் ஆண்டு குழந்தைதார் நான் நகரில் இருக்கும்போது சொல்லிருப்பேன் உங்களை ஒரு சகோதரிக்கு குழந்தை நான் காலையில் சாப்பிடாம நிப்பாட்டினதுக்கு அது ஒரு காரணம் சென்னையில் இருக்கும்போது என்னுடைய செல்ஃபு இப்படி சில பேமில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு ஏழு காரியத்தை வச்சு அந்த ஏழு காரியம் முடிகிற வரைக்கும் நான் காலைல என்ன செய்ய மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இந்த ஏழுல இப்போ எனக்கு ஆறு மறந்து போச்சு அப்படி ஆனால் எது ஃபாலோ பண்ணப்படுது சாப்பிடாம இருக்கிறது மட்டும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அதில் ஒன்று அந்த சிஸ்டருக்கு குழந்தை கிடைக்கணும் இப்போ பதினைஞ்சி வருஷம் கழித்து சிங்கப்பூரில் உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு இங்கே வந்துட்டு போனாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளாங்க குழந்தையோட வந்தாங்க எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த பதினஞ்சு வருஷமும் எதுக்காக ஜெயிச்சிருப்பாங்க சொல்லுங்க குழந்தைக்காக அவங்க ஜபம் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் அவங்க மைண்ட்ல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே குழந்தை ஆண்டவரே குழந்தை இல்ல வருஷம் கழிச்சு ஆண்டவர் நாலாக புஸ்தகத்தை பார்த்தார் நாலாக புத்தகத்தை பார்த்தா கண்ணீர்லாம் துருத்தியில் அணிஞ்சிருச்சு நிறைஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்போ ஏன் இன்னும் கண்ணீர் வருது ஏன் திரும்ப வருது இல்லை அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யலை குழந்தை அருளப்படாதில்ல ரைட் கிராண்ட் அதே மாதிரி இங்கே அகாஷ் வேறு போய் உட்காந்தான் இப்போ நம்ம என்ன தெரியுமா இது வரைக்கும் சில காரியத்துக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு எல்லாம் எதில் நிற்குது பிரேக்கில் கிடக்குது இதுக்கு இப்போ யாரு பதில் கொடுக்கணும் அகாஷ் பேர் உட்காரணும் ராஜா உட்காரணும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவரை தூங்க விடாம இப்போ எழுப்பணும் நம்ம அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் எரிசலமை புகழ்ச்சியாக்கு வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க தனியில மாதிரி விடாமல் கேட்டு கத்த சொல்லாரு நீ மனதை திருப்பினை முதல் நாள் முதற் கொண்டு அது என் சமூகத்தில் வந்து எட்டினது உனக்கு பதில் கொடுத்துட்டேன் அதிபதி தடுத்துட்டான் அதுபோல நமக்கு சில காரியங்கள் இன்னும் சக்ஸஸ் ஆகலை வருஷ ஒரே வார்த்தை கத்த சொன்னா போதும் டக்குன்னு தூக்கம் சம்பந்தமே இல்லாம இதான் வாசிச்ச வாசிச்ச உடனே அந்த சப்ஜெக்ட் வருது சப்ஜெக்ட் வந்த உடனே சொல்றான் இவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா இல்லை இல்லைன்னு சொன்ன உடனே முற்றத்தில் யாரும் நிக்கிறா ா ஆமான்னு வந்து நிற்கிறான் பிளான்ல வந்து நிற்கிறான் தூங்கிருக்காரா முடிச்சுட்டு இருக்காரு மேட்ரை நினச்சிருவோம் பேசி முருதகாவை தூக்கிடலான் இங்க வந்து நின்னா இங்கே மாறுதலாய் முடிந்ததே ஒரே கவுத்து தலைகீழ க வந்து போச்சு ஜோம் பண்ணுவோம் கத்தர் இப்ப சில காரியங்கள் எல்லாம் அப்படியே பிரேக்ல வச்சுக்கிட்டே வரா அத நம்ம வேலை நம்ம நம்ம டைமில் நமக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அவர் அவர் டைமுக்காக நினச்சிட்டு இருக்காரு இந்த அவர் டைமுக்கும் நமக்கு டைமுக்கும் இந்த உள்ள கேப்பு தான் நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு புரியுதா அவர் டைமுக்கும் நம்ம டைமுக்கு உள்ளதான கேப்பு தான் என்னது நம்ம இப்பவுமே இன்னைக்கே ஆண்டவரே கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சோத்திரம் சோத்திரம் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அவரு உடனே சொல்வார் என் வேலை வரவில்லை பார் ஆனால் இந்த அவர் வேலைக்கும் நம்ம வேலைக்கு உள்ள கேப் என்ன காணா ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை போன்ட்டார் அவள் மூஞ்சி செத்து போயிட்டா சரி இன்னி வந்து என்னத்தை போய் சொல்கிறது போயாச்சு போன அடுத்த செகண்ட் வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன சொன்னார் தண்ணி என்ன நிரப்பு இந்த கேப்பு தான் நமக்கு என்னது பயங்கர திருமலான நேரம் கஷ்டமான நேரம் ஆண்டவர் கிரியை செய்கிற வரைக்கும் நம்ம வந்து செத்து சுண்ணாம்பாயிடுவோம் ஆ அப்படிதான் நமக்கு போய்கிட்டு இருக்கு பண்டிகைக்கு போகிறதா இருந்தால் உடனே போ அப்படின்னு சொல்லி இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவை ரொம்ப நெருக்கினாங்க நீ போகிறதா இருந்தால் போ சீக்கிரம் போ பிரபலமாக இருக்க விரும்புகிறவன் வெளியரங்கம்மா என்ன செய்ய போ நீ ஃபேமஸ் ஆகணும்னு தானே ஆசைப்பட்ற போ அப்போ அவர் சொன்னார் என்னுடைய வேலை இன்னும் வரலையே உங்களுக்கு வேலை வந்துருச்சு எனக்கு என்ன செய்யலை வேலைவர் அவங்களை அனுப்பி விட்டுட்டு குவிந்தர பார்த்தா மெல்ல பரப்பிட்டார் அதான் கேப் கொஞ்ச நேரத்தில் அவரு பண்டிகைக்கு நெஞ்சாச்சு கிளம்பிட்டார் யோவான் ஏழு நாலு அது மூணாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர் அவரை நோக்கி அவங்க எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க போ ரியாவுக்கு போ அங்கே போ ஃபேமஸ் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டல செய்யு போய் அற்புதம் செய்யு அப்படின் அப்போ ஆறாம் வசனத்தை சொல்கிறார் என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலை ஆயத்தமாக இருக்குது உங்கள் வே யாரும் பகைக்க மாட்டான் ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்கேன் எட்டாம் வசனத்தை சொல்கிறேன் என் வேலை இன்னும் வராதுபடினால் நான் இந்த பண்டிகைக்கு போகிறதில்லைன்னு சொல்லலை இப்பொழுது போகிறதில்லை சரி இவை இவைகளை அவருடைய சொல்லி பின்னும் கலிலேவிலே தங்கினார் இப்ப அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் தாரா இவங்கெல்லாம் இவங்க போக யாரு வந்து இருக்கா நல்ல ஜோம் பண்ணுவோம் நமக்கு சில காரியங்கள் இன்னும் கிளியர் ஆகும் அப்படியே கிடைக்குது கத்திரதான் என்ன செய்யணும் முருதுகாய் கனம் பண்ணணும்னா அந்த தேசத்துல யார் கனம் பண்ண முடியும் ராஜா ஒரு ஆள வச்சுதான் தேவன் செய்ய முடியும் அதுபோல நம்முடைய சில காரியங்களை தேவன் தான் பரத்துல இருந்து என்ன செய்யணும் ஆர்டர் வரணும் இவனுக்கு இவளுக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த ஊழியக்காரனுக்கு இந்த காரியம் சக்சஸ் அப்படின்னு நினைச்சோம் உத்தரவு வரணும் அந்த ஆர்டர் வந்துருச்சுன்னா பட்டு பட்டு பட்டு பட்டு அடுத்த நாள் எல்லாமே கிளியர் ஆண்டு ஒரு அற்புதமாக என்ன செய்வார் செய்வார் சுகமாகிறது பரத்துலேருந்து வரணும் விடுதலை பரத்திலிருந்து வரணும் தெய்வீகம் சுகம் பரத்துலருந்து வரணும் எந்த பிரச்சனைக்கும் நியாய தீர்ப்புனாலும் அது எங்கேருந்து வரணும் பரத்துலேருந்து வரணும் ஜட்ஜ்மெண்ட் மேலேருந்து வரணும் இங்கே உள்ள ஜட்ஜெலாம் வந்து ஜட்ஜி சரியான ஜட்ஜி கிடையாது எங்கே இருந்தால் வரணும் ஆ சென்னையில் ஒரு அம்மா இருந்தாங்க ரொம்ப வசதியானவங்க வீட்டுக்காரன் அவனும் வசதியான ஆள் தான் ரொம்ப பெரிய பணக்காரங்க நல்லா வசதியாக இருந்தாங்க ஆனால் அந்த ஆள் சரி கிடையாது அந்த ஆள் ட்ராக்கே மாறி போய் பயங்கர பிரச்சனை கடைசியில் அந்த அம்மா வந்து தான் நல்லா உயிரோடு இருக்கும்போதே ஃபைத்தம்பில் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வச்சிருச்சு நான் செத்தால் எந்த செலவுக்கு வச்சுக்கோங்க நடக்க ஆராதனைக்கு ஏன்னா எங்கள் வீட்டார் அப்படி செய்ய மாட்டாங்க அந்தாலும் என்ன பண்ணிட்டான் தவறான கனெக்ஷன் இஷ்டத்துக்கு சுற்றுவான் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் மூத்த பையனை ஒரே ஒரு பையன் அவனை யார் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டான் ஆ அவங்க அம்மா கோயிலுக்கு போகிறா பெண்டை கோஸ்டு வேஸ்ட்டு லைஃப் சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி இவன் சரியில்லாதவன் யாரை மடக்கிட்டான் பையனை ஃபுல்லாக தாங்க கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டான் என்ன பண்ணுறது பிள்ளையும் கண்ட்ரோலில் இல்லை புருஷனும் கண்ட்ரோலில் இல்லை அவங்க பண்ண ஒவ்வொருத்தரவும் ஜாஸ்தி கடைசியில் கத்திர என்ன பண்ணால் தெரியுமா இங்கே எங்கேயோ பாளையங்கோட்டையோ எங்கிட்ட வந்துட்டு போகும்போது ஒரே ஆட்டி ஆடிச்சாவிடாரு ஆக்சிடெண்ட்டில் சேர்த்தே போயிட்டாங்க அதோட அந்த கட்டு நெறிஞ்சிருச்சு அருந்து போச்சு பயங்கர டாச்சு அதோட பையன் ஆஃப் ஆகிட்டான் அமைதியாகிட்டான் அப்போ சேர்த்த பாரு இது ஜட்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சே பறத்துலேருந்து வந்துச்சு ஜவம் பண்ணுவோமா நம்முடைய ஊழியக்காரங்க கூட சில காரியங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க விசுவாசிகள் சில காரியங்களுக்காக மாசக்கணக்கா வருஷ கணக்கா அப்படியே அந்த தேவன்ட்டு இருந்து என்ன என்ன என்ன என்ன என்ன என்னென்னு போராடி ஒன்னுமா மாத கணக்கா வாரக்கணக்கா வருஷ கணக்கா எந்த காரியத்துக்கு கத்திருந்து நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த பதில கத்தர் உட்கார்ந்து இன்னைக்கு கட்டளை பரத்திலிருந்து கட்டளை முடியாது ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த காரியத்தில் மனுஷனுடைய உதவி விருதா மனுஷனுடைய உதவி விருதா மனுஷனுடைய உதவி விருதா எதாவே மனுஷனுடைய உதவி விருதா மனுஷனுடைய உதவி விருதா மனுஷனுடைய உதவி விருதா தெய்வத்திறத்திலிருந்து பதில் வரட்டும் நீர் வளக்காடும் நீர் கட்டளையிடும் நீர் நியாயம் தீரும் நியாயம் செய்யும் அலோயா ஜோமனுங்க ஜோமனுங்க ஒரே பாயிண்ட்ல நின்று அடிக்கணும் அலே லோயா அலே லோயா அலே லோயா அலே லோயா அலே லோயா கத்தர் நியாயம் செய்யணுமே கத்தர் நியாயம் செய்யணுமே கத்தர் நியாயம் செய்யணுமே கத்தர் நியாயம் செய்யணுமே விடாதீங்க ஆண்டவரை விடாம பிடிச்சு கத்தாவே நியாயம் செய்யணுமே தெய்வம் செய்யணுமே தெய்வம் செய்யணுமே எந்தெந்த காரியங்கள்ல நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்துல கத்தர் நியாயம் செய்யணும் கத்தாவே நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நீர் இலக்கரிப்பதும் இல்லை சோழ்ந்து போகிறதும் இல்லை நீர்ச்சனைகளுக்கு முடிவுண்ட நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் வருடக்கணக்காக பிரச்சனை உள்ளவங்க அதுக்காக ஜோம் பண்ணுங்க பிரச்சனை இல்லாதவங்க யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர்லஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் ஹலோ லூயா நல்லா ஜோ பண்ணுங்க எனக்கு சரியான இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அநேகர் வருடக்கணக்காக ஒரே காரியத்தில் செஞ்சலப்பட்டு தவித்து விசுவாசம் குறைஞ்சு தெய்வன் மேலே துக்கம் எல்லாருமேலேயும் துக்கம் தன்னுடைய ஜீவியத்தை பற்றி ஒரு கசப்பு வேதனை வாழ்க்கையை பற்றி ஒரு நொந்து போகிற ஒரு தன்மை இதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் விசுவாசத்துக்கு எதிரான சக்திகள் அடிபட்டு போயிடும் போராடுவோம் உள்ள போராட்டங்களுக்கு முடிவு கட்டின பிறகு என்னது பரவீசை இழந்தேன் சொர்க்கத்தை இழந்தேன் சரி இப்ப மனைவி செத்த பிறகு அடுத்த ஒரு புக் எழுதுனா என்னது என்னது அவ இறந்துச்சா இப்ப எழுதுறான் சொர்க்கத்தை மீண்டு அப்படிதான் இப்ப வாழ்க்கையில் அநேக இருக்கு இருக்கு பிரச்சனை கல்யாணம் கெட்டுறதுனால ஊழியத்துக்கு நீ வேணா போமா கல்யாணம் கெட்ட பிறகு ஏன் கெட்டான் இப்படி இருக்கு கொஸ்டின் கரெக்டான பாதையில் போனா கத்திர அருமையா வாழ்க்கை போடுவார்கள் பியூலா என்றும் உன் தேசம் எப்சிபா என்றும் என்ன அர்த்தம் உன் தேசம் ஆசிங்கா அறுபத்தி ஆ உன் தேசம் வாழ்க்கை தூத்துக்குடியில் போய் ஒரு ஆள் ஒரு பொண்ணு பார்க்க போய்ட்டு அவங்க பொண்ணுக்கு என்ன பேருன்னு இருக்காரு பீவலான் இருக்காங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிட்டுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நானும் எப்படி இருக்கும் உன் தேசம் வாழ்க்கை பெறும் முடிஞ்சு போச்சா அப்போ கல்யாணம் ஆனவள்னு அர்த்தம்னு என்னவோ கேட்டிருக்காரு போனது சிபிஎம் பார்ட்டி கல்யாண வீடு வந்து ஏஜி சபை அவர் ஏஜி பாஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க வார்த்தைகள் தப்பாக பேசுகிறீங்க எப்படி பிள்ளைக்கு எஃப்சின்னு பேர் வச்சா பியூலான்னு பேர் வச்சா இந்த வசனத்தை பிடிச்சிட்டு அவர் போயிருக்காரு உன் தேசம் வாழ்க்கை போடும் இப்போ ஏற்கனவே வாழ்க்கைப்பட்டவள்னு தானே அர்த்தம் அப்படின்னு எப்படி இருக்கும் கடைசியில் பொண்ணே கொடுக்கல அடிதான் நீ கொள்ளல ஓடி விண்டாங்க எப்படிலாம் இருக்காங்க நம்ம ஆளுங்க டிசைன் டிசைனாக பேசுகிறவெல்லாம் இருக்கான் ஜவம் பண்ணுவா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் பாருங்க பொம்பளை பிள்ளைங்க பையங்க பொம்பளை பிள்ளைங்க பையங்க பொம்பளை பிள்ளைங்க பையங்க இதே பிள்ளைங்க அது மூணு வயசு நாலு வயசாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை பன்னெண்டு வயசு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை பதினஞ்சு வயசுக்கு வந்த பிறகு இன்னும் பிரச்சனை இதுக்கு எஸ்காடு போட்டே செத்துருவான் அம்மாவும் அப்பாவும் அடுத்து பதினெட்டு பத்தொம்பது ஆச்சுன்னா இனிமேல் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு பேச்சு பேசியே ஒரு பத்து வருஷம் என்னது சுத்தி கடைசியில எங்கேயோ போய் வர வழி இல்லாம எதிரியாவது குதிச்சு வாழ்க்கையே நரகமாயிருக்கும் வாழ்க்கை காரங்கள் எல்லாம் சரியான படிப்பு சரியான வருமானம் சரியான வாழ்க்கை சரியான பாதை கத்தர் இவைகளை தெய்வமே நம்முடைய பிள்ளைகள் நான் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இனிமேல் இதுவரைக்கும் எப்படி போச்சோ போட்டோம் இப்ப இனிமேல் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கத்தரே முழுவதும் ஆளுகை செய்ய முடியாது நாமத்துல ஜோபிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாலிப பையங்க பிள்ளைகளுக்காயி செபிக்கிறோம் அவருடைய படிப்பை பொறுப்படு சுவாமி அவருடைய வேலைகளை பொறுப்படுங்க விவாக காரியங்களை பொறுப்படுங்க விவாக வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பொறுப்படும் ஐயா ஓழியமா ஜீவியமாங்கிறத கத்தர் சொல்லித்தார் கத்தர் சரியான பாதையில் எங்களுடைய ஜனங்களை நடத்தணும் சுவாமி உலகம் அம்சம் பிசாசில சிக்கிவிடக்கூடாது கன்னிகளில் சிக்கிடக்கூடாது கத்தா கன்னிகளில் சிக்கிடக்கூடாது ஆ அநேக குடும்பங்கள் வறுமையில் இருக்குது ஒரு சில குடும்பங்களில் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு ஒரு சில குடும்பங்களில் கூட்டு குடும்பங்கள் அவங்களுக்குள்ள சில சச்சரவுகள் சில குடும்பங்களில் புருஷனுங்களுக்கு குடும்பத்தின் தேவைகள் தெரியல சில குடும்பங்களில் மனைவி மருகளுக்கு புருஷனுடைய வருமான நிச்சையில் காணலை இவங்க வாழ்க்கைக்கு பட்ஜெட்டை வாசிச்சுட்டே இருப்பாங்க அவனுக்கு நூற்றம்பது ரூபா தான் சம்பளம் இல்லை முந்நூற்றம்பது ரூபா தான் சம்பளம் இவங்க டெய்லி வாசிச்சு ஐநூறுபாய்க்கு வாசிச்சு அனுச முடியாது அவன் சேர்த்தான் கடன் டெய்லி நூற்றம்பது ரூபாய் கடன் தான் ஆகும் சில குடும்பங்களில் மாமியார் தலையீடுகள் சில குடும்பத்தில் மாமனார் தலையீடுகள் சில குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுடைய பிரச்சனைகள் இப்படி ஒவ்வொரு குடும்பத்துலையும் எதாவது ஒரு முள்ளு அணிசுது முள்ளுச்செடியில் தான் முள்ளு இருக்குன்னு பார்த்தா எதுலயும் இருக்கு முள்ளுச்செடியில்தான் முள்ளு இருக்குன்னு பார்த்தா எதுலேயும் இருக்கு ரோஜா ஒண்ணி குடும்பத்தைும்ப அந்த சூழ்நிலை கத்தர் மாற்றி இந்த குடும்பங்களில் உள்ள போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்தர் இறங்கி சமாதானம் இலைப்பார்தல் அன்பு ஜபம் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய தன்மைகளை கத்தர் கட்டிட முடியாது அஜோமனுவா